அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இரல் ஈனும் எண்ணாது வெஹ்ஹின் விரல் ஈனும் வேண்டாமை என்னும் செருக்கு எண்ணாது வெஹ்ஹின் இரல் ஈனும் எண்ணாது வெஹ்ஹின் அப்படின்னு சொன்ன அதாவது பிறர் பொருளை விரும்புறதுனால பின்னால என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத யோசிக்காமல் பிறர் பொருளை அடையணும்னு ஒருத்தன் ஆசைப்பட்டால் அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இறல் ஈனும் இரல்னால் அவனுக்கு அப்போவே அவனுடைய நிம்மதியை அழிக்கிறதுக்கான காரியத்தை அது தொடங்கிவிட்டது அந்த எண்ணம் அந்த எண்ணமே அவனுடைய மனசினுடைய அமைதியை அழிச்சிடும் அதுக்கு பிறகு அவன் அமைதியையோ உண்மையான ஒரு மகிழ்ச்சியையும் அடையறதுக்கு அவனுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் ஆ எண்ணாது வெஷின் இரல் ஈனும் நடக்க போகிறது நம்ம இப்படி விரும்புறதுனால பின்னால் நம்ம வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்காம பிறர் பொருளை எப்படியாவது அடைஞ்சே தீரணும் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சானே ஆனால் அப்பவே அவன் மன அமைதி இல்லாமல் அவனுக்கு துன்பம் நிறைய வர ஆரம்பிச்சிடும் இறல் ஈனும்னா இறுதியை கொடுக்கும்னு அர்த்தம் மன அமைதிக்கு இறுதி இறுதி அப்படின்னா மன அமைதி முடிஞ்சு போயிடும் அப்புறம் நிம்மதி வரவே வராது அது மாத்திரம் இல்லை அப்படி அந்த காரியத்தை செய்தானே ஆனால் அப்படி விருப்பத்தையே இங்கே சொல்கிறார் அந்த முளையிலேயே கிள்ளிடணும் பிறர் பொருளை நாம கவரணுங்கிற எண்ணம் மனசில் தோன்றினா உடனே அந்த எண்ணத்தை அப்பவே களைஞ்சுடணும் பகுத்தறிவின் துணை கொண்டு சாஸ்திர ஜானம் சத் சங்கத்தின் துணை கொண்டு அது அப்போவே எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி எடுத்துடணும் இல்லைன்னா அது சொல்லாகவும் செயலாகவும் வடிவெடுத்து முடிவில்லாத ஒரு துன்பத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் பகை உண்டாகும் அதனால பாவம் உண்டாகும் உலக வாழ்க்கையில் பகை ஏற்படும் அப்படிப்பட்ட எண்ணம் என்ன ஆகும்னா பாவத்தையும் கொடுக்கும் அதனால இறல் ஈனும் பகையும் பாவமும் பெருக்கலின் இரல் ஈனும் என்று சொன்னார் அப்படின்னு பெரியோர்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது வேண்டாமை என்னும் செருக்கு விரல் ஈனும் ரொம்ப அழகான சொற்கள் இதெல்லாம் வேண்டாமை என்னும் செருக்கு வேண்டாமைன்னு சொன்னால் எனக்கு அது யாருடைய பொருளும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒருவருடைய பொருளையும் நான் விரும்ப என்னுடைய பொருளை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துவேன் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறது ஆனால் இங்கே அவர் சொல்றது வேண்டாமை என்னும் செருக்குன்னார் ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா செருக்குன்னா கர்வம்னு அர்த்தம் சாதாரணமா பொதுவாக கர்வத்துக்கு காரணமாக இருக்கிறது செல்வந்தான் படிப்பு அழகு செல்வம் இதெல்லாம் உண்டு ஆனால் இந்த இடத்துல உரையாசிரியர் செருக்குங்கிறத செல்வங்கிறார் அதாவது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் பொருளெல்லாம் சேர்க்க சேர்க்க அது செல்வம் நினச்சிட்டு இருக்கோம் பொருள் எல்லாம் வேண்டாமை அவாறுத்தல்ல சொன்னார் வேண்டாமை அன்ன விழுச்செல்வம் இல்லைன்னர் அதை வேண்டாமைங்கிறது ஒரு பெரிய செல்வம்னு சொன்னார் அது ஆசை இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய தனம் இதெல்லாம் உபனிஷத்துக்களுடைய சாரம் அவாறுத்தல்ல முன்னூத்தி அறுபத்தி மூணாவது குரலை படிச்சு பாருங்க தெரியும் வேண்டாமை என்னும் செருக்கு என்பதை செல்வம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் வேண்டாமை என்கின்ற செருக்கானது செல்வமானது விரல் ஈனும் விரல் கொடுக்கும் விரல்கிறத்துக்கு வெற்றியின் அர்த்தம் ஆக இரல் அமைதிக்கு இறுதி விரல் ஈனும்னா மேலும் மேலும் கூடிண்டே போகும் யாருக்கு ஆசை இல்லையோ அதுவும் அறிவுபூர்வமாக ஆசை இல்லையோ நமக்கு அதெல்லாம் வந்ததுன்னா மன அமைதி கெட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணந்தான் செல்வம் நமக்கு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு தமிழ்மொழியில் கேட்குறோம் தலம் புத்திஹி போரும் இருக்கிறது போரும் இருக்கிறதையே நம்ம பிறருக்கு வழங்கினா தான் நமக்கு மன அமைதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆழமான அறிவோடு இருக்கிறவன் அதில் இருக்கிற நுண்மையான ஒரு அமைதியையும் இன்பத்தையும் உணர்ந்தவன் வேண்டாமை என்னும் செருக்கோடு செல்வத்தோடு விளங்குகின்றவனுக்கு வெற்றின்னு சொன்னால் என்ன மன அமைதியும் ஆனந்தமும் கூடிக்கொண்டே போகும் அப்படிங்கிறது தான் கருத்து ஆக பின் வரக்கூடிய விளைவுகளை நினைக்காமல் பிறருடைய பொருளை கவர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த தீய எண்ணமே அவனுக்கு அழிவ கொடுக்கும் எந்த காரணத்தினாலையும் பிறருடைய பொருளை மனத்தாலும் விரும்பாத பெருமிதமான ஒரு குணமானது அவனுக்கு நல்ல மன வலிமையையும் வாழ்க்கையில் பலரால புகழக்கூடிய சிறப்பையும் அவன் அடைய முடியும் மனிதன் என்ன நினைக்கிறான் அப்பப்போ வர்ற சுகத்தை உண்மையு நம்பி இப்படி எல்லாம் தவறான எண்ணங்களை வளர்க்கிறான் ஆனா எப்பவும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வாழ்க்கையை நடத்துறவன் பழிபாவங்கள் பகை அச்சங்களை எல்லாம் வெற்றி கொள்றான் இந்த இரல்ங்கிற சொல்லுக்கு இறுதி அழிவு முடிவான நாசம் விரல் வெற்றி மேன்மை ஆக்கம் அதாவது இன்பத்தை ஆக்கி கொடுக்கக்கூடிய சக்தி அமைதி ஆக்கி கொடுக்கக்கூடிய சக்தி இப்படிலாம் அர்த்தம் இருக்கு பதவுரையை படிப்போம் எண்ணாது ஒருவன் பின் விளைவுகளை உணராமல் வெஷ்கின் பிறரது பொருளை கவர விரும்புவானால் இரல் அவ்விருப்ப எண்ணம் அனைத்து நிலைகளிலும் அழிவை ஈனும் உண்டாக்கிவிடும் வேண்டாமை பிறரது பொருளை விரும்பாமை என்னும் என்கிற செருக்கு நற்பண்பு பெருமித செல்வம் விரல் அனைத்து நிலைகளிலும் வெற்றியாகிய மேன்மையை ஈனும் அருளிச்செய்துவிடும் நிச்சயமாக இன்பத்தை கொடுத்தே விடும் ஈனும் அருளிச்செய்துவிடும் புழிப்புற ஒருவன் பின் விளைவை உணராமல் பிறரது பொருளை கவர விரும்புவானால் அவ்விருப்ப எண்ணம் அனைத்து நிலைகளிலும் அழிவை உண்டாக்கிவிடும் பிறரது பொருளை விரும்பாமை என்கின்ற நற்பண்பாகிய பெருமித உணர்ச்சியாகிய செல்வமானது அனைத்து நிலைகளிலும் வெற்றியாகிய மேன்மையை அருளி செய்துவிடும் பேரின்பத்தை கொடுத்துவிடும்